வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலு மேலும் என்கின்ற பல் நோயை மருந்து என்னன்னு பார்ப்போம் ஒரு வகையான பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது பற்களுக்கும் ஈறுகளுக்கும் அடியில் சீழ் ஏற்பட்டு பல் ஆட்டம் காண்பது பல்வழி ஏற்படுவது இதை போக்குறதுக்கு நாலந்து கொய்யா ஏலை எடுத்து நன்றாக மென்று சாற்றை உள்ளுக்கு எடுத்துக் கொள்வதன் மூலமும் முற்றிய கொாடம் நன்றாக மென்று சாப்பிடுவதன் மூலமும் கொய்யா மரத்தின் வேர் பட்டை பத்து கிராம் அளவு எடுத்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி அன்றாடம் பருகி வருவதன் மூலமும் பயோரியா நோய் குணமாகும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்